यस्य जननी सर्वमंगला नित्यं ீ மாந்தே கஜரீ ஸ்தூயத்தை सरस्वती விதைப்பாரை சேவ்வா ப்ரமூப்பரஸ்வத்தி ஸ்ரீதிணாக்கேந்திராயிரம் ஷீஷங்கம் மேஷி கிமா வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூருன் சந்தமான மாதுச்சமே மேவிய திரவிணம் யமே மேவெவ நமோ விதையோ வம்ச ஷிபோ மோ நமோ குருபோலவரோவ ீஹரிம் பரமானம் உபேஷ்டரம் வரலோகம் நம்ம பன்னெண்டாவ்லோக்கோ கதமிதம் ஜாத்தம் कर्तास्य विद्यते, उपादानं नाहं भूतगणो த்தியத नाहं, नाहं चाक्षगणस्तथा, நாவிலட்சணி ோயமீஷவம் ஜானவிலீயோ விவித காரமீசனம் ம்யம்கட்டீன விச்சாரோயமீச அப்பூசி சதவியே னாலதான் மோக்ஷம் ஞானம் விசாரஜன்யம் ஞானம் விசார ஜன்யம்னா தோன்றதுன்னு ஞானம் விசாரஜன்யம் அந்த விசாரம் குரு சாஸ்திர முகமா பண்றது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே ஸ்லோகத்தில் இந்த விச்சாரம் இப்படிப்பட்டது இந்த விசாரம் இப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லோகமாக வந்து கொண்டிருக்கு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்லோகத்தோட சரி இந்த பதினாறாவது ஸ்லோகத்தோட விசார சோயம் ஈதிருஷா அப்படிங்கிற வாக்கியம் பூர்த்தியாக போகிறது ஈதருஷா அயம் சஹா விசாரா ஈதா விசாரா இந்த விசாரத்துக்கு விஷயம் என்ன விசாரத்துக்கு விஷயம் ஜீவாத்மா பரமாத்மா ஜகத் இன்னொரு பாஷையில் சொன்னால் ஜீவ ஜகத் ஈஸ்வரன் நான் யார் இந்த உலகம் என்ன கடவுள்னா என்ன இந்த உலகத்துக்கு காரணம் நிமித்த காரணம் என்ன உபாதான காரணம் என்ன அதெல்லாம் நம்ம சுருக்கமாக பார்த்துட்டோம் பதினஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் பதினாறாவது ஸ்லோகம் என்ன பண்ணுகிறது சுருக்கமாக சொல்லியாச்சு பதினாறாவது ஸ்லோகம் ஆத்மா அனாத்ம விவேகத்தை பண்ணி ஆத்மா இந்த பிரம்மந்தான் ஆத்மாங்கிறத சொல்லுகிறது ஆனால் நீங்கள் ஆத்மா அனாத்ம விவேகம்னு வச்சுக்கோங்க ஆத்மா அநாத்ம விவேகா ஆத்மா அனாத்ம விவேகா அர்த்தம் இங்கிலீஷில் சொன்னால் செல்ஃப் நான் செல்ஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் நான் யார் நான் அல்லாதது என்ன நான் யார் நான் அல்லாதது என்ன இப்போ இந்த பதினாறாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு கடைசியாக நம்ம பார்த்தோம் அந்த பதினைஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு சொன்னது இன்னொரு கோணத்தில் சொன்னால் இந்த நீ யாருங்கிறதுக்கு நான் இந்த உடம்பில் பார்த்தோம் இல்லையா பதிமூணாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் நான் பஞ்சபூதமயமான உடம்பலில் நான் ஸ்தூல ஷரீரமும் இல்லை சூக்ம ஷரீரமும் அல்ல நான் இதுக்கு வேறானவன் சொல்லியிருக்கு அதோடு நிற்கிறது இதற்கு வேறானவன் சொல்லியிருக்கு அப்புறம் என்ன சொல்லிது அஜ்ஞானத்தினால் ஜகத்து தோன்றியிருக்கு ஞானத்தினால் அது ஒடுங்கிடும் இந்த இதுக்கு கர் இதுக்கு கர்த்தா யாருன்னா சங்கல்பந்தான் விதவிதமான சங்கல்பந்தான் இதுக்கு கர்த்தா அப்படி சொன்னார் அப்புறம் கடைசியில் உபாதான காரணம் எதுன்னு கேட்கும்போது முதற் காரணம் போது எப்படி குடத்திற்கு மன்னோ அப்படி அந்த சத்து அவ்வியமான சத்து சூக்ம சத்து ஏக்கம் சத்து சத்துன்னு சொல்லிட்டேன் சத்தை பற்றி விளக்கமாக நேற்றுக்கு சொல்லியிருக்கேன் அதுதான்னு சொல்லிவிட்டார் அப்போ என்னாச்சு உபாதானம் என்னது சத்து தான் உபாதானம் சத்துங்கிறது எப்படிப்பட்டது எங்கும் எல்லாத்துலையும் இருக்கிறது இருக்கிறதுன்னு இருக்கிறது எல்லாவற்றிலும் இருக்கிறது இருக்கிறது என்பது எதுவோ அதுவே சத் இருக்கிறது நேற்றுக்கு சொல்லியிருக்கேன் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் மே ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறது அக்னி இருக்கிறது நீ இருக்கிறாய் நான் இருக்கிறேன் அது இருக்கிறது இது இருக்கிறது எல்லாத்துலையும் இருப்புங்கிறது ஒன்று இருக்குது அந்த இருப்பே உபாதானம்னு சொல்லியாச்சு சரி அந்த இருப்பு யாருன்னு கேட்டால் நீ தான் நீ அந்த இருப்பாக இருப்பதால் இருப்பு வேறு வேறு கிடையாது இருப்பு அத்வைத்தம் இருப்பு அத்வைத்தமாக இருக்குது இப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டால் நான் ஷரீரமல்ல நான் ஸ்தூல சரீரம் அல்ல சூக்ம சரீரம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புரியும் நான் ஸ்தூல சரீரமல்ல சூக்ம சரீரம் இல்லை சொன்னத்துக்கு வித்தியாசமாக சொல்கிறேன் பிரம்மன்னு சொல்லி சொன்னோம் இப்போ நேரடியாக இந்த ஸ்லோகங்களை கவனிச்சிங்கன்னா என்ன தெரியும்னா நான் ஸ்தூல சரீரம் இல்லை சூக்ம சரீரம் இல்லை நான் ஜகத்தும் இல்லை ஆனால் என்னை சார்ந்திருக்கிற அஜானத்தினால் மாயான்னு அர்த்தம் தான் எல்லாம் வந்துதுரு நான் என் அறிவால் பார்த்தேன்னா அத்தனையும் ஒடுங்கிடும் என்னுடைய சங்கல்பந்தான் இந்த படைப்புக்கு காரணம் அது மாத்திரமில்லை நான் தான் இதற்கு உபாதான காரணம் எல்லாம் நம்மகிட்டே வந்துடும் கடவுள்னு ஒரு வார்த்தையை சொல்லாமையே அப்படி சொல்லிவிடும் ஆனால் அப்படி சொல்கிறது இல்லை ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கோம் ஈஸ்வரன் சொல்லி ஜீவர்கள்லாம் சொல்லி அப்படி சொல்கிறது ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கு ஆனால் இந்த ஸ்லோகத்தை பார்த்தா என்ன தெரிகிறதுன்னா நீ இவைகளுக்கு வேறானவன் நான் யாருன்னு கேட்டால் என்ன அர்த்தம் நீ இவைகளுக்கு வேறானவன் உடலுக்கும் உள்ளத்துக்கும் வேறானவன் நீ உடலுக்கும் உள்ளத்துக்கும் வேறானவன் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மாயா சக்தியினால்தான் இந்த பிரபஞ்சமே தோன்றியது உண உணர்வு உணர்வாகிய உன்னிடத்தில் இருக்கிற மாயா சக்தியினால்தான் இந்த பிரபஞ்சம் காட்சி அளிக்கிறது அறிவால் சிந்திச்சு பார்த்தேன்னா அத்தனையும் உன்னிடத்துலயே ஒடுங்கிடும் அறிவுனால மாயையால் ஒடுங்கிடும் உன்னுடைய மாயா சக்திக்குள்ள ஒடுங்கிடும் மாயையும் உங்ககிட்ட ஒடுங்கிடும் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் அப்புறம் இதுக்கு உபாதான காரணம் யாருனா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது முதல்ல ஏதோ ஆப்ஜெக்ட் மாதிரி சொல்லித்து இந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லிது சத்து அவ்யம் சூக்மம் ஏக்கம் உபாதானம் அப்படின்னு சொல்லியாச்சு அந்த சத்து அவ்யம் சூக்ஷ்மம் ஏக்கம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் ததேவத்வம் அதனால் இங்கே என்ன சொல்கிறது நேராக சடனாக அப்படியே மாறி விட்டார் அகம் ஏக்காக அகமபி ஏக்காக நானும் ஒருவனே அப்போ சத்தும் ஏக்கம் நானும் ஏக்கம் சரி அப்போ நான் யாருன்னா சோகத்தில் இருக்கு பாருங்க அவ்யா நான் தூய இருப்பாக இருக்கிறேன் நான் மாறாதவனாக இருக்கிறேன் நான் நுண்மையாக இருக்கிறேன் சூக்மாக சூக்மாக அகமபி ஏக அகமபி சூக் அகமபி சத்து அகமபி அவ்யய அப்படி படிக்கணும் அஹமப்பய ஆனால் ரெண்டு சப்தம் புதுசாக இருக்கு இதில் ஜாத்தா சாட்சி என்ன புரிஞ்சுக்கணும் அஹம் சாட்சி ஜாத்தா ஏகா அகம் ஜாத்தா சாட்சி அப்பி அப்படி படிக்கணும் நான் அறிகின்ற சாட்சியாக இருந்தாலும் நான் ஒருவனே ஜாத்தான்னா அறிபவன் அர்த்தம் இங்கிலீஷில் நோ வரும்பாங்க அறிபவன் அர்த்தம் சாட்சின்னு சொன்னாலும் அறிபவன் தான் அர்த்தம் காண்பவன் நேராக காண்பவன் அர்த்தம் நேராக காண்பவன் அறிபவன் இந்த உடம்பில் இருந்து கொண்டு நான் தானே இப்போ அறிகிறேன் எல்லாத்தையும் அறிகிறேன் அறியப்படும் பொருள்கள் அனைத்தையும் அறிபவனாக இருக்கிறேன் உணரப்படும் பொருள்கள் அனைத்தையும் உணர்பவனாக இருக்கிறேன் அனுபவிக்கப்படும் பொருள் அனைத்தையும் அனுபவிப்பவனாக இருக்கிறேன் ரெண்டு இருக்குது பாடத்துக்காக சொல்கிறோம் ரெண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்று இல்லேம்போம் அப்புறம் ஒன்று இல்லைன்னு சொன்ன உடனே என்ன இருக்கும் ஒன்று தான் இருக்கும் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத்து பூர்ணமுதட்சியத்து பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவ அவசிஷியத்து இந்த ஒரு மந்திரம்தான் பெரியலை பண்ணுறேன் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம் அது எப்படி ரெண்டு பூர்ணம் இருக்க முடியும் ரெண்டு பூர்ணம்னு சொன்னாலே ஒரு பூர்ணம் இன்னொரு பூர்ணத்தை வரையறுக்கிறது பூர்ணம்னா முழுமையானது அரைச்சம் அதுவும் முழுமையானது இதுவும் முழுமையானது அதுவும் நிறைவானது இதுவும் நிறைவானது ரெண்டு விதமாக சொல்லுவோம் இறைவனும் நிறைவானவர் உயிரும் நிறைவானது அப்படி சொல்கிறது இல்லாட்டி இறைவனும் நிறைவானவர் உலகமும் நிறைவானது அப்படின்னு சொல்கிறது ஆஹா அதகா பூர்ணம் இதம் பூர்ணம் பூர்ணாத்து பூர்ணமுதட்சியதே பூர்ணத்திலேருந்து பூர்ணம் வந்தது பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்த பிறகும் பூர்ணந்தான் இருக்கும் அப்படின்னா என்ன தோணும் சரியாத்தனமாக கிளாஸுக்கு வந்துவிட்டேன் முதல்லே தெரிஞ்சுருந்தா வந்திருக்க மாட்டேன் ஏற்கனவே எனக்கு நிறைய பைத்தியம் பிடிச்சி நான் கஷ்டப்பட்டுருக்கேன் வகுப்புக்கு வந்தால் பைத்தியம் தெரியும்னு வந்தால் இது வந்து மகா பைத்தியம் ஆகிடும் போல இருக்கேன்னு தோணும் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அதுக்கெலாம் உதாரணம் வந்து இப்படிலாம் சொல்லுவோம் அதாவது கயிறு அஞ்சடி கயிறு இருக்குது அஞ்சு அடி கயிறு இருக்குது நீளம் கயிறு இவ்வளோ ஒரு ரெண்டு இன்ச்சு மொத்தமாக ஒரு ஒரு இன்ச்சு மொத்தமாக வச்சு உங்களேன் அவ்வளோ திக்னஸ் இருக்குது அந்த கயிறில் நீங்கள் பாம்பை பார்க்குறீங்கன்னு கற்பனை பண்ணுவோம் அஞ்சு அடி நீளம் இங்கெல்லாம் அவ்வளோலாம் உண்டு வேப்பிடாங்க உங்களெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஆஹா அஞ்சடி நீளம் அப்புறம் ஒரு இன்ச்சோ ரெண்டு இன்ச்சோ மொத்தம் கயிறு அதில் நாம் பாம்பை பார்க்க பாம்பை பார்க்குற போது எத்தனை அடி நீள பாம்பு எத்தனை இஞ்சி மொத்த பாம்பு பார்க்க முடியும் புரியுறதா அதே அளவுதான் பார்க்க முடியும் ஆஹ் கயிறும் பூர்ணம் கயிறில் காணப்படும் பாம்பும் பூர்ணம் அந்த கைராகிய பூர்ணத்திலிருந்து பாம்பாகிய பூர்ணம் தோன்றுகிறது கைராகிய பூர்ணத்திலிருந்து பாம்பாகிய பூர்ணத்தை எடுத்து விட்டால் கைராகிய பூர்ணம் மட்டுமே எஞ்சி இருக்கும் புரியுறது இல்லையா எிள் நல்லா புரியும் அது மாதிரி மெய்ப்பொருளும் பூரணம் மெய்ப்பொருளின் மீது கற்பிக்கப்பட்ட பொய்பொருளும் மெய்ப்பொருளால் வியாபிக்கப்பட்டிருப்பதால் பூரணமாக இருக்கிறது அப்படி அர்த்தத்தில் சொல்றோம் பொய்பொருளை நீக்கிவிட்டால் என்ன பொருள் இருக்கும் மெய்ப்பொருளே இருக்கும் இதை எதுக்காக சொன்னேன் நான் சாட்சி இதெல்லாம் எல்லாமே ஏக்கா ஏக்க அகமபி சூக்ம அகம் ஜாத்தா சாட்சி அறிபவன் அறியப்படு பொருள் அப்படி தான் சொன்னேன் எக்ஸ்பீரியன்சர் அதாவது அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுறது ரெண்டும் அனுபவிக்கப்படுறவன் மேலே தான் அனுபவிக்கப்படுறது அனுபவிக்கிறவன் மேலே தான் அனுபவிக்கப்படுறதெல்லாம் தோற்றம் அழிக்கு அழிக்கிறது அப்படின்னு ஆக ஞாதா சாக்ஷி அரிபவன் காண்பவன் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் அதனால் இப்போ இங்கே என்ன ஆச்சுன்னா ரெண்டே கிடையாது எனக்கு அந்நியமாக உலகமும் இல்லை எனக்கு அந்நியமாக கடவுளும் இல்லை எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை நான் தான் எல்லாமா இருக்கேன் எல்லா உடம்பும் நான் இந்த உடம்பு மாத்திரம் நான் இல்லை செத்து போன பணமும் நான் தான் குழந்தைகளும் நான் தான் எல்லாமே நான் தான் ஒரு பொருள்ல இருந்து தான் இத்தனை பொருள் காட்சி அளிக்கிறதுலாம் மாயை நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம் எல்லாம் உண்மைன்னு நினச்சி நம்பின்னு இருக்கோம் மாமியாரும் நாத்தனாரும் எல்லோரும் வரிசையாகிடுது உங்கள் டாப்பிக்காக இப்படி சொல்கிறேன் கொஞ்சம் மாமியாரும் நாத்தனாரும் ஹஸ்பண்டும் எல்லாம் விதவிதமாக இருக்குது ஒன்னொன்னும் ஒரு ஒரு விதமாக இருக்குது நான் ஒரு விதமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம் ஆனால் வாஸ்தவமாக பார்த்தா எல்லாம் வந்து மாய கற்பனை எல்லாம் ரியல் மாதிரி தெரிகிறது எல்லாம் உண்மை மாதிரி தெரிகிறது எதுவும் உண்மை அல்ல எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆக எல்லாம் எங்கிட்டருந்து தான் வந்திருக்குங்கிறதுக்காக சொல்ல வந்தேன் எல்லாம் எங்கிட்டருந்தே தோன்றியிருக்கு எல்லாம் கடவுள்கிட்டருந்து வந்திருக்குன்னு சொல்லலாம் எல் அந்த கடவுள் யாருன்னு கேட்டால் என்னென்னா அந்த கடவுள் எனக்கு அன்னியமாக இல்லை நான் யாருன்னா நான் தான் கடவுள் அப்போ எல்லாம் யார்கிட்டருந்து வந்திருக்குன்னா எல்லாம் எங்கிட்டருந்து தான் வந்திருக்கு அப்படி சொல்லி முடிக்கிறோம் நமக்கு எப்போவுமே நம்மளை தனியாகவே வச்சு உலகத்தை பார்க்கறது தான் வே நமக்கு நினைக்கிறோம் அப்படி இல்லை இங்கே எல்லாம் மையேவ சகலம் ஜாத்தம் அத்த சந்தேக நாஸ்தி தத்து அகம் இந்த தத்து அகங்கிறது ரொம்ப முக்கியம் மகா வாக்கியம் தத் அகம் அதுவே நான் அதுவே நான்னா என்னர்த்தம் அந்த பிரம்மே நான் உபாதான காரணமாகிய பிரம்மே நான் தத்து அகம்னு சொன்னால் தது உபாதான காரணம் அகம் இந்த பதினஞ்சு பதினாறாவது ஸ்லோகத்தை நல்லா ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கணும் அத்த சந்தேகா நாஸ்தி சந்தேகா நாஸ்தின்னா சந்தேகம் வரும் போல் இருக்குது என்ன நீங்கள் எல்லாம் ஒன் வேறு வேறையாக இருக்குது அத்தனையும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அடிப்படையில் ஒன்று ஸ்க்ரீன் உதாரணம் ஞாபகம் ஸ்கிரீன் ஒன்று தான் அதில் பல ரூபங்கள் ஆனால் எல்லா வடிவங்களுக்கும் ஆதாரம் அந்த திரை தான் அது மாதிரி இந்த பிரம்மன்கிற திரை தூய உணர்வுங்கிற திரை சத்து அவ்யம் அவர் பாஷையிலே சொல்லுவோம் சத்து அவ்யம் அதுதான் திரையாக இருக்குது அத்வைத்தங்கிற திரையில் துவைத நாடகங்கள் நடக்கின்றன துவைத சினிமா காணப்படுகிறது அத்வைதம் என்கின்ற திரையில் துவைத சினிமா பார்க்கப்படுகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் சரி இந்த விசாரம் இத்தகையது அப்படி சொல்லிவிடுறார் அடுத்த ஸ்லோகம் படிக்கணும் இதே ஆத்மாநாத்ம விவேகம் கொஞ்சம் ஸ்லோகங்கள்லாம் நகரும்னு நினைக்கிறேன் ஆத்மா விஷ்கலோஹே ஆலோக்கம் பிரபிய பரம் ஆத்மா அநாத்மா விவேகம் பண்றார் ஆத்மா வினிஷ்கலகா ஆத்மா வினிஷ்கலா வினிஷ்கலக நிஷ்கலகா கலைகள் அற்றது வினிஷ்கலகா நிஷ்கலம்னு சொன்னாலே போறோம் வினிஷ்கலம்னு போட்டிருக்கு கலம்னா அவயவங்கள்னு அர்த்தம் உறுப்புகள்னு அர்த்தம் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் மனசுலேயும் வந்து சத்வம் ரஜஸ் தமஸு எல்லாம் ஃப்ளக்சுவேஷன்லாம் இருக்கு ஆகையினால நிஷ்கலம்னு சொன்னால் என்ன அர்த்தம் கலைகள் அற்றது நிஷ்கலம் வினிஷ்கலம்னா கொஞ்சம் கூட கலைகள் அற்றது எது ஆத்மா கலைகளை எது அறிகிறதோ அது கலைகள் அப்படி புரியணும் கலைகளை எது அறிகிறதோ அது கலைகள் அற்றது சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா இதுதான் வழி உடம்பினுடைய உறுப்புகளை அவயவங்களை நான் அறியிறேன் அகம் நிறவயவகா உணர்வாகிய நான் என்னது நிறவயவம் உறுப்புகள் அற்றவன் உடலும் உள்ளமும் உறுப்புகள் உடையன உறுப்புகள் பண்புகள் மாற்றங்கள் உடையன ஆத்மா வினிஷ்கலகா ஏகா ஒன்று எல்லாருக்கும் ஆத்மா ஒன்றுதான் தனித்தனி ஆத்மா கிடையாது இதுக்கு பேர் ஏகாத்ம வாதஹான்னு பேர் ஏகாத்ம வாதஹா நானாத்ம வாதகான்னு அர்த்தம் ஒரு ஆத்மாவும் தனிங்கிற வாதம் தனி இங்கே அப்படி இல்லை ஒரே ஆத்மா ஜீவன் கூட கிடையாது நான் உடம்பும் அல்ல நான் மனசும் நான் உயிரும் அல்ல உணர்வு இதை திரும்ப திரும்ப நிதித்தியாசனம் மாதிரி தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் போகிறது நான் உடலும் அல்ல உள்ளமும் அல்ல உயிரும் அல்ல உணர்வும் அல்ல நடக்கூடாது உணர்வாக இருக்கிறேன் சைத்தன்யோகம் ஆஹ் ஆத்மா வினிஷ்கலகா ஹேக்கா ஹீ இருக்கு நிச்சயமாகன்னு அர்த்தம் இந்த ஹீங்கிறதுக்கு நிச்சயமாக ஏகா உணர்வு உறுப்புகள் அற்றது உணர்வு இரண்டற்றது அப்படி போடணும் உணர்வு உறுப்புகள் உணர்வு இரண்டற்றது ஆனால் உணரப்படுகின்ற உடலோ உள்ளமோ எப்படி இருக்கு தேகா பகுபிகி ஆவருத்தா ஏகப்பட்ட கலைகளோடு கலைகள்னால் என்ன அர்த்தம் அவயவங்கள் உறுப்புகள்னு அர்த்தம் கலைகள்னால் வந்து ஆர்ட்ஸ் ஆர்ட்லாம் அர்த்தம் இல்லை நம்ம இது பண்ணுறோமே டான்ஸு மியூசிக் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அதுவும் கலைகள் தான் இந்த இடத்துல கலைகள்னால் கலான்னு சொன்னால் நம்ம இடத்துல இருக்கிற உறுப்புகளுக்கு பேர் ஷோடச சப்ததகலா அப்படின்லாம் சாஸ்திரத்தை சொல்லுவோம் ஆக பகுபிஹி ஆவத்தா பகுபிஹின்னா என்ன அர்த்தம் பல்வேறு உறுப்புகளால் சகலகான்னு அர்த்தம் அது வினுஷலான்னா என்னர்த்தம் சகலகா சகலகன்னா கலைகளோடு கூடினது உறுப்புகளோடு கூடினது இந்த உடம்புக்குள்ளே இருந்துண்டு மனசுக்குள்ளே இருந்துண்டு நான் இருக்கேன் இந்த உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் உயிருக்குள்ளேயும் நான் இருக்கேன் உயிருக்குள்ளேன்னெலாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக உயிருக்கு வெளியே நான் இருக்கேன் உயிருக்குள்ளேயும் நான் இருக்கேன் உள்ளத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன் அதெல்லாம் வரப்போகிறது ஆனால் புரியறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு உடலுக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் உயிருக்குள்ளும் உணர்வு இருக்கிறது சொல்ல போனால் உணர்வின் மீது அது எப்படி இருக்குன்னா கட்டடத்துக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குங்கிற மாதிரி ஸ்பேஸுக்குள்ளே கட்டடம் இருக்கா கட்டடத்துக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கா கட்டடத்துக்குள்ள தான் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொன்னால் என்ன இருக்கும் ஸ்பேஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம் மூளையில் ஸ்பேஸில் தான் கட்டடமே இருக்குது ஸ்பேஸு ஆகாஷம் வந்து கட்டடத்துக்கு வெளியிலேயும் இருக்குது ஆகாஷம் கட்டடத்துக்குள்ளேயும் இருக்குது ஆகாஷத்தில் கட்டடம் இருக்குது அது மாதிரி உணர்வு உள்ளேயும் இருக்கு, உணர்வு வெளியும் இருக்குது உணர்வில் தான் வெளியே இருக்குது ஆகாசமே இருக்குது ஆத்மனை ஆகாஷம்பூதா ஆத்மாவிலருந்து ஆகாசம் தோன்றியது மாயையால் அப்படின்னு வேதம் சொல்கிறதுனால இப்போ இதுவே ஆகாஷமே ஆத்மாவிலிருந்து தோன்றுதுன்னு சொன்னால் ஆத்மா எப்படி இருக்கணும் ஆகாசத்தை விட வியாபகமாக இருக்கணுமா இல்லையா அப்படி புரிஞ்சுக்கணும் அப்ப நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா உடலுக்குள்ளும் உள்ளத்துக்குள்ளும் உயிருக்குள்ளும் உணர்வாக நான் இருக்கிறேன் நான் என்ன பண்றேன் நான் இதை ஆப்ஜெக்ட் பண்றேன் நம்ம என்ன பண்றோம் நான் வேற புஸ்தகம் வேறேங்கிறோம் நம்ம இப்ப இங்கே என்ன சொல்றோம் நான் வேற இந்த உடம்பு வேற இந்த உடம்புல இருந்துட்டே சொல்றோம் நான் மனிதனா நான் உயிரா உணர்வா அப்படின்னு கேட்டால் நான் மனிதன்கிறது உண்மையல்ல மனிதன்கிறது என் மேலே போடப்பட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கொஞ்ச நாளைக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸு ஆக உள்ளமும் உயிரும் அதுவும் மாயையால் போடப்பட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு எல்லாமே மாயால் போடப்பட்ட ட்ரெஸ் தான் இதெல்லாம் நான் அறிவால் ரிமூவ் பண்ணுறேன் ஃபிசிக்கலாக நான் ரிமூவ் பண்ணலை புத்தியால் நீக்கிறேன் பிசிக்கலாக நீக்க முடியாது நீக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த ஞானத்தை நாம் ரசிக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த உடம்பு இருக்கணும் இந்த உடம்பும் இருக்கணும் இந்த உடம்பு நான் இல்லைங்கிற அறிவும் இருக்கணும் அப்போத்தான் இந்த உடம்பை நாம் பயன்படுத்த முடியும் அதாவது இந்த பயன்படுத்துறதுன்னா என்ன இந்த அறிவோடு இந்த வாழ்க்கையை நடத்த முடியும் ஆக ஞானத்தினால அழிக்கிறது அறிவால் அழிக்கிறது அபிமானத்தை அழிக்கிறது பகுபிஹி ஆவருத்தா பகுபிகின்னா என்ன அர்த்தம் பல்வேறு கலைகளால் மூடப்பட்டிருக்கிறது கவரப்பட்டு இருக்கிறது கவரப்பட்டு இருக்கிறது எது தேகா தேகா பகுபிகி ஆவிரா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் ரெண்டையும் சொல்கிறோம் முதல்ல ஸ்தூல சரீரத்தை பிரிக்கிறோம் அப்புறம் சூட்ச சரீரத்தையும் பிரிக்கிறோம் ஸ்தூலசரீராக சூக்மசரம் என்ன கேட்க மாட்டீங்களே கேட்டுவிடுவாங்க ஸ்தூல சரீரத்தை அப்புறம் சூக்ஷ்மசரீரத்தை பிரிச்சு விட்றோம் காரண அதை பிரிக்கிற போதே காரணசரீரம் அவுட்டாகிடுது புரிஞ்சுக்கணும் ஆக பகுபி ஆவத்தையோ ஐக்கியம் பிரபிய தயோன்னம் தயோஹோனா ஆத்ம அனாத்மனோகோ இந்த ஆத்மா அனாத்மா அதாவது ஆத்மாவையும் அனாத்மாவையும் ஒன்றாக கருதுகிறார்கள் சிலர் யாரு அறியாமல் இருக்கிறவங்க கருதுகிறார்கள் தயோகோ ஐக்கியம் ஐக்கியம்னா ஏன் வச்சுக்கணும் சாதாரணம் ஐக்கியம்னா ஒன்றா இருக்கும் தன்மை ஒன்றா இருக்கும் தன்மை இந்த இடத்துலையும் அப்படியே சொல்லலாம் தப்பு கிடையாது ஐக்கியம்னா ஏகத்துவம் ஒன்றா இருக்கும் தன்மை சில பேர் ஐக்கியம்னு சொன்னால் யூனியன் சொல்கிறாங்க இங்கிலீஷில் அப்படி அர்த்தம் இல்லை ஒன்னஸ் யூனியனுங்கிற வார்த்தை கிடையாது யூனியன் செப்பரேஷன் பிரிக்கிறது சேர்க்கிறது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை ஒன்னஸ்னு அர்த்தம் ஐக்கியம்னா சாதாரணமாக எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க ஐக்கியம் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாரும் ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து என்ன அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிற போது அப்படி ஆரம்பிக்கிறது அது அதுக்கு ஐக்கியம்னு சொல்கிறோம் செப்பரேஷன் யூனியன் ஞாபகம் வச்சுக்கணும் வேதாந்தத்தில் ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்கிற போது அங்கே வந்து சேர்றதுன்னு அர்த்தம் இல்லை ஜீவாத்மா பிரிஞ்சு பிரம்மனை பிரம்ம விட்டு பிரிஞ்சு வந்து பாவம் ரொம்ப தூரம் போயிடுத்து அப்புறம் இப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பரமாத்மாவை நோக்கி காலை எடுத்து வைக்கிறது அப்போ பின்னால காலை வச்சு நடுறது அடிக்கடி அப்புறம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி பல பிறவி எடுத்து அப்புறம் ஏதோ ஒரு பிறவில ஐக்கியம் ஆயிடுச்சு சுபம் சினிமா முடிஞ்சு அப்படி இல்லப்பா என்னைக்குமே பிரிக்க முடியாம சேர்ந்துதான் இருக்கு ஐக்கியம்னா ஏக்கம் ஏகத்துவம் ஏகசிய பாவாக ஐக்கியம் ஒன்னஸ் இந்த இது வித்தியாசம் தெரியறதா ஒன்னஸ்ங்கிறதுக்கும் யூனியனுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா எல்லாம் சேர்றதெல்லாம் பிரியும் பிரியறதெல்லாம் சேரும் சம்யோகாக விப்ரயோகாந்தாக அப்படின்னு ஒரு நியாயம் சேருவதெல்லாம் எதற்குண்ணா பிரிவதற்காகவே சேருவதெல்லாம் பிரிவதற்காகவே பிரிவதெல்லாம் எதற்காக நான் சேருவதற்காகவே இது முடிவில்லை மாயை விளையாட்டு பிரியறதும் சேர்றதும் சேர்றதும் பிரியறதும் மாயா விளையாட்டு ஆனால் இங்கே அப்படி இல்லை இந்த இடத்துல ஞாபகம் ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டால் இது ரெண்டையும் ஒன்னாக நினைக்கிறதுன்னு அர்த்தம் உடம்பையும் உணர்வையும் ஒன்றா நினைக்கிறது என்னை பிரித்து பார்க்க தெரியல தயோகோ ஐக்கியம் பிரபஷ்யந்தி பிரகரிஷேன பஷ்யந்தி எத்தனை கைவல்லிய நவனீதம் பதினஞ்சு தடவை படித்தாச்சு கைவல்லிய நவநீதம் பதினஞ்சு தடவை படித்தாச்சு பிரஸ்தான திரயத்தை ரொம்ப இல்லை பன்னெண்டு தடவை தான் படிச்சிருக்கேன் பிரஸ்தான திரயம் அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறேன்னா அது பாட்டுக்கு புஸ்தகத்தில் இருக்குது நான் மாட்டது என் தான் இருக்கேன் அப்படின்னு ஆக தையோ ஐக்கியம் பிரபியந்தின்னா ஆத்ம அநாத்மனோகோ ஐக்கியம் பிரபியந்தி அத்தா பரம் அஜானம் கிம் இதை காட்டிலும் அஜானம் வேறு என்ன இருக்க முடியும் அறியாமை வேறு என்ன இருக்க முடியும் உணர்வையும் உடலையும் இணைத்து ஒன்றாக உடலாக உடலாகவே தானே சொல்கிறானே நான் யார் என்னவா இருக்கேன்னா நான் பார்த்தா தெரியல அஞ்சரை உயரம் எண்பத்தஞ்சு கிலோ நான் இது அப்படிங்கிறேன் நான் நீ யார் இருப்பா அப்படின்னு கேட்டால் பயோடேட்டா பரிசாக வச்சுருக்கேன் இருக்கிறது இல்லாதெல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் பயோடேட்டாலாம் சொல்கிறேன் அதை சொல்லலைப்பா இங்கே அந்த இது ரெண்டையும் சேர்த்துக்கிறோம் அந்த எண்ணம் இருக்கக்கூடாதுங்கிறத சொல்ல ஐக்கியம் தயோகோ ஐக்கியம் பிரபஷ்யந்தி எப்போவுமே மனசுக்குள்ள ஆழமான மனசில் ஐ ஹாவ் பாடி ஐ ஹாவ் மைண்ட் ஐ ஹாவ் ஹியூமன் பாடி ஐ ஆம் நாட் ஹியூமன் ஐமன் இருக்க ஹியூமன் இல்லைன்னா இந்த தப்பாகனு அர்த்தம் இல்லை அஹம் பிரம்மன் ஐ ஆம் பிரம்மன் பியூர் கான்ஷியஸ்னஸ் தூய உணர்வாக இருக்கிறேன் கிம் அக்ஞானம் அத் அதப்பரம் அஜ்யானம் கிம் அஸ்தி இதை காட்டிலும் அக்ஞானம் வேறு என்ன இருக்க முடியும் உணர்வையும் உடலையும் ஒன்றாக சேர்த்து நினைக்கிறத காட்டிலும் அஜானம் என்ன இருக்க முடியும் இந்த பகு பகுத்தரியல இப்படி பிரித்து தெரிஞ்சுக்கலை இந்த விவேக்கம் இல்லை அதனால ஒன்றுங்கிறான் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் யாருக்கா தெரியுமோ வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் தன்னை என்னவாக நினச்சின்னு இருக்காங்க உடம்பாகத்தான் நினச்சின்னு இருக்காங்க உடம்பாக மனசாகத்தான் தங்களை நினச்சின்னு இருக்காங்க வேதாந்தம் படித்த பிறகு பிரித்து பார்க்குறோம் உணர்வு வேறு உள்ளம் வேறு உயிர் வேறுன்னு பிரித்து பார்க்குறோம் ரெண்டையும் ஒன்றா நினைக்கிறத காட்டிலும் அஜானம் என்ன இருக்க முடியும் அது பொய்ப்பொருள் ஞாபகம் வச்சுக்கணும் மாயப்பொருள் எது உடலும் உள்ளமும் உயிரும் மாயை பொருள் உணர்வு மட்டுமே மெய்ப்பொருள் உணர்வு மட்டுமே மெய்ப்பொருள் உடலும் உள்ளமும் உலகமும் உறவுகளும் எல்லாம் என்னது மாயப்பொருள் மாயக்காட்சி இதுக்கு ரியாலிட்டி ரொம்ப கொடுக்காதுப்பா எத்தனையோ மாறியாச்சு இன்னும் என்னவோ மாறப்போகிறது எத்தனையோ மாறியாச்சு இன்னும் எத்தனையோ மாறப்போகிறது மாறிண்டு தான் இருக்க போகிறது அதை பற்றி நம்ம எதுக்கு நம்ம போட்டதை கவலைப்பட்டுப்பானே சந்தோஷப்படவும் படாத எல்லாம் நல்லா ஆகிடுச்சின்னு சந்தோஷப்படாத கொஞ்ச நாள் கழிச்சு தகராறு போனோம் குரு தசை வந்துவிடுத்தேன்னு சொல்லி சந்தோஷப்படாத சனி தசை தெரியாது தயாராகின்னு இருக்கு ஆக இந்த தசை வந்துடுத்துன்னு ஒரே ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிக்காத அடுத்த தசை ரெடியாக நிற்கிறது அந்த தசையும் பர்மனெண்ட்டு கிடையாது அதுக்கு அடுத்த தசை நீங்கள் பார்த்தீங்கனால இந்த எல்லாேரும் எல்லா இப்போ எல்லா கேலண்டர்லேயும் போட்டிருக்கான் பன்னெண்டு ராசியை போட்டு ஒன்று ஒன்றா போடுறான் மேஷம் பகை அப்படின்னு போட்டிருக்கோம் ரிஷபம் பீடை மிதுனம் ஆதாயம் என்ன கடகம் அப்படின்னு போட்டிருப்போம் இந்த ஒரு பத்து பதினஞ்சு வேர்டு இருக்கும் அதைத்தான் மாற்றி மாற்றி மாற்றி தினம் போடுவோம் நமக்கு அன்னைக்கு பார்த்த உடனே நம்ம ராசியை பார்த்த உடனே ஆஹா இன்றைக்கி ஏதோ எதிர்ப்புன்னு போட்டிருக்கோம் அன்னைக்கு எதிர்ப்பு அப்படின்னு இது கேலண்டர்லேயே தினம் போட்டதுனால அவன் தினம் பார்த்தாகணும் இது இல்லாத கேலண்டராக வைக்கணும் ஏற்கனவே நமக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இதை பார்த்துதுன்னா இன்னும் தன்னம்பிக்கை கூடிடும் போட்டிருக்கோம் அது அது நடக்கிறதான்னு வேறு அன்னைக்கு பார்த்துட்டு இருப்பான் இது நடக்கிறதா இன்றைக்கி இதில் போட்டது இன்னைக்கு ராசியில் போட்டிருக்கு இது நடக்கிறதா அப்படின்னு ராத்திரி தூங்குறதுக்குள்ள அது நடக்கணும் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா எல்லாம் மாறும் மாயை மாறிகின்றே இருக்கும் அதை ரொம்ப நம்ம மதிப்பு வச்சோம்மா நான் என்னாகும்னா அதில் நடக்கிற நல்லதுக்கு வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அற்றேம் அல்லல் படுபவோ பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர் அப்படின்னு ஒரு குரல் பொருள் வந்த காலத்தில் அதை குறித்து மகிழாதவர் அதை இழந்த காலத்தில் அதை எண்ணி வருந்துவரோ அப்படின்னு அர்த்தம் அற்றேமென்று அல்லல் படுபவோ பெற்றேமென்று பொருள் பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர் அதாவது ஒரு பொருள் வந்த காலத்தில் வந்துருச்சுன்னு சொல்லி தலை பூமிக்கும் ஆகாசத்துக்கும் குதிக்காமல் இருந்தான்னா அப்புறம் அதை இழந்த காலத்தில் வருத்தப்படுவானான்னு வந்த காலத்தில் மகிழாதவன் அதை இழந்த காலத்தில் வருந்துவானா அப்படின்னு கேட்குறேன் ஆ வருந்த மாட்டான்னு அர்த்தம் அது மாதிரி நம்மளும் என்ன புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப அதுக்காக வேண்டி சிரிக்க வேண்டான்னு நான் சொல்லலை நீங்கள் சாமி நீங்கள் சொல்கிறத பார்த்தா சிரித்தா அழுக வேண்டியிருக்கும் அழுதாக சிரிக்க நான் சிரிக்கவும் போகிறதில்ல அழுகவும் போகிறதில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிங்கோ சிரிக்கிற புரிஞ்சுக்கணும் இந்த சிரிப்பு நிரந்தரம் இல்லை அழுகிற போது அழுகணும்னு ஆசையாக இருந்துன்னு வச்சுங்களேன் நல்லா அது இல்லை நான் வந்து அப்ரோட்சானுபூதி படிச்சுட்டு அழுகலாமான்லாம் கேட்காதீங்க அழுக வந்தால் நல்லா அழுங்கும் பகவத்கீதை படிச்சுட்டு எல்லாம் இதெல்லாம் படிச்சிருக்கேன் படிக்கிற போதெல்லாம் நல்லா தான் புரிஞ்சுது ஆனால் இப்போ அழுகே அழுகையாக வருது அழுகே அழுகையாக வருது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா சந்தோஷமாக அழுங்கோ அழகிற போதே நினச்சிங்கோ கீதையெல்லாம் நினச்சுங்கோ துக்கேஷ்வனு திக்னவனாக சுகேஷு விகதஸ்பிருகா வீதராக பயக்கரோதாக இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சேன் பரவாயில்ல காஃபி ரெடி பண்ணு அப்படின்னா காஃபி ரெடி பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோம் நம்ம சந்தோஷத்துக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது துக்கத்துக்கும் அடிமையாகிடக்கூடாது சந்தோஷமும் துக்கமும் அதுக்காக சந்தோஷம் அதுக்காக இருந்தீங்கன்னா கல் மாதிரியாக இருக்கிறது மரம் மாதிரி கல்லாக பட்டை மரம் மாதிரியாக இருக்கிறது அதுக்கு கூட உணர்ச்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லத்துவோம் நம்ம அப்படி இருக்கணும் சொல்லலை அதே சமயம் ஜாக்கிரதையாக அறிவோடையும் இருங்கோ அப்படிங்கிறோம் அறிவோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அறிவு அற்றம் காக்கும் கருவி எதிரதா காக்கும் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் எதிரதா காக்கும் இல்லை திருக்குறள் அறிவினார்கில்லை அதிர வருவதோர் நோய் பெரிய அதாவது ரொம்ப புத்திசாலியாக இருந்தான்னா எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் பண்ணாது எஸ்மின் ஸ்டிதோன்னு துக்கேன குருணாப்பி விசாலிய அதனால் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு போயிண்டே இருக்கலாம் ஆக தயோர் ஐக்கியம் பிரபசந்தி கிம் அஜானம் அத்தப்பரம் ஆத்மாவோட லக்ஷணம் சொல்லுகிறது அனாத்மாவோடய ஸ்வரூபத்தையும் சொல்லுகிறது இது ரெண்டே இது அது என்ன அர்த்தம் சொல்கிறன்னா அது ரெண்டும் நேருக்கு மாறாக இருக்குது ஆத்மா உறுப்புகள் அற்றது இரண்டற்றது அனாத்மாவோ உறுப்புகள் உடையது பலவாறாக இருக்கிறது எப்படி ரெண்டையும் சேர்க்கிறான் பாரு இதை காட்டிலும் என்ன அறியாமல் இருக்க முடியும்ப்பா அப்படிங்கணும் அப்படிலாம் சொல்லணும் இதை காட்டிலும் என்ன அறியாமல் இருக்க முடியும் அப்படின்னா உடனே நமக்கு உடனே புரியுறது சுவாமி அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணும் ஆத்மா நியாம கஷ்ட தேகோபாஹ்யோ தயக்கம் ஆம கஷ்டோ நயமக்கம் ஜானமரம் ஞாபகம் வச்சுக்கணும் இதுவும் திரும்பவும் இதே தான் இதே கருத்து தான் வருது ஆத்மா அனாத்மா நான் நான் எதுவாக இருக்கேன் ஞாபகம் வச்சுக்கணும் இது ஆத்மா அநாத்மா விவேகம் இது இதை படித்து என்ன சுவாமி எனக்குன்னு கேட்டுவிடக்கூடாது சுவாமி இதில் என்ன போட்டிருக்கு வெறும் ஆத்மா அநாத்மா விவேகம் தானே போட்டிருக்கு இதுக்கு இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் நீதான்ப்பா அந்த ஆத்மா ஆத்மனாத்மா விவேகம் போட்டிருக்கு எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டுட நான் தான் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தை படிக்கிற போது நான் இந்த ஸ்லோகம் போட்டிருக்கிறதுனா ஆத்மா உறுப்புகள் அற்றது இரண்டற்றது அனாத்மா உறுப்புகள் உடையது பல்வேறாக இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை நான் இது மாற்றி போடணும் நான் உறுப்புகள் நான் இரண்டற்றவன் உடல்கள் பல்வேறாக பல இருக்கிறது நான் இரண்டையும் இணைத்து கொண்டு குழப்பிக்கொள்ள மாட்டேன் இந்த வாழ்க்கையை உண்மை என்று நம்பி என்னை நான் ஏமாற்றிக் கொள்ள மாட்டேன் என்னை நான் வருத்தத்திற்கு ஆளாக்கிக் கொள்ள மாட்டேன் நான் அமைதியாக வாழ்க்கையை கவனிக்கிறேன் அறிவோடும் அமைதியோடும் என் வாழ்க்கையின் நிகழ்வுகளை நான் வேடிக்கை பார்க்கிறேன் என் வாழ்க்கையின் நிகழ்வுகளை வேடிக்கை பார்க்கிறேன் எல்லோருடைய வாழ்க்கை நிகழ்வுகளையும் வேடிக்கை பார்க்கிறேன் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் ஆப்ஜெக்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் என்னோட என்னோட உடம்பு மனசே நான் ஆப்ஜெக்டிஃபை பண்றேன் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் ஆத்மா நியாமக அந்த பாஹ்யா நியமியக தயோரைக்கியங்கிறது பல்லவி மாதிரி வருது திரும்ப திரும்ப மனசுல பதிய வைக்கிறதுக்காக சொல்றார் ஆத்மா நியாமகான்னு சொன்ன நியாமகாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கட்டுப்படுத்துறவன் அப்படின்னு அர்த்தம் கட்டுப்படுத்துறவன் அந்த உள்ளே இருப்பவன் அந்த உள்ளே இருப்பவன் கட்டுப்படுத்துபவன் இங்கிலீஷில் சொன்ன கண்ட்ரோலர் அந்தஹார்னா இன்சைடு உள்ளே இருப்பவன் ஞாபகம் வச்சுக்கணும் கட்டுப்படுத்துகிறோம் ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருக்கு ஆ உணர்வு வந்து எதையும் கட்டுப்படுத்துறதும் இல்லை எதையும் இது பண்ணுறதில்லை அதனுடைய இயக்கத்துக்கு பேசாமல் இருக்குது அது இல்லைன்னா இது இயங்காது அதனுடைய ஆதரவு இல்லாமல் இது இயங்க முடியாது ஆகையினால உணர்வு இல்லாமல் உணரப்படுகின்றவைகள் எதுவும் செயல்பட முடியாது அதனால் ஆத்மா நியாமகா நான் கட்டுப்படுத்துபவன் ஒரு வார்த்தைக்கு ஆத்மாவுக்கு நிர்வீக்காரம்னு சொன்னதுனால கட்டுப்படுத்துறதுங்கிற குணமெல்லாம் வராது ஆத்மா நியாமகா அந்தஹா உள்ளே இருப்பவன் உள்ளேங்கிறது ஞான் வச்சுக்கணும் இந்த நியாமகா அந்தஹா ரெண்டு சப்தமுமே ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் உள்ளேயா இருக்குது இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு நேரடியாக வெளியே இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் இப்போ புரிகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பாடம் நடத்தி புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறார் அவர் தேகா பாஹ்யா தேகம் வெளியே இருக்கிறது ஆத்மாவுக்கு வெளியே உடலுக்கு உள்ளே இருப்பது ஆத்மஹா உடலுக்கு உள்ளேன்னா ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மாவுக்கு வெளியே இருப்பது உடலும் உள்ளமும் உடலும் உள்ளமும் அதுதான் ரொம்ப முக்கியம் தேகா நியமியக்கா கட்டுப்படுத்தப்படுபவன் பாஹ்யா புறத்தே இருப்பவன் இவ்வளோதான் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அகம் நியாமக அஸ்மி அகம் அந்த அஸ்மி தேகா மம பாஹ்யா அஸ்தி நியமியகா என்னால் ஆளப்படுவது நான் இப்படிப்பட்ட சொன்னேன் நான் ஆள்பவன் ஆத்மா ஆள்பவன் உடல்களும் உள்ளமும் ஆளப்படுவது கட்டுப்படுத்தப்படுவது ஆழப்படுவது நல்லாயிருக்கு உள்ளே இருப்பவன் நான் புறத்தே இருப்பவைகள் இவைகள் அஹம் அந்த அஸ்மி இது ரெண்டையும் நான் ரெண்டும் டயகனே ஆப்போசிட் ரெண்டும் நேருக்கு நேர் மாறானது இது ரெண்டையும் எப்படி நான் சேர்க்கிறது தையோர் ஐக்கியம் பிரபசியந்தி அதில் கர்த்தா இல்லை ஸ்லோகத்தில் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஜனாக மூடஜனாக அக்னஜனாக சாஸ்திர ஆச்சாரிய அசம்ஸ்கிருத ஜனாக சாஸ்திரம் ஆச்சாரியன் இந்த இதனால் சம்ஸ்காரம் பண்ணப்படாத பண்படாத மக்கள் இதை ரெண்டையும் ஒன்றுன்னு நினச்சி குழப்பிக்கிறாங்க இதை காட்டிலும் அறியாமல் என்னப்பா இருக்க போகிறது தையோர் ஐக்கியம் பிரபஷந்தி கிம் அஜானம் அத்தப்பரம் அத்த்பரம் கிம் அஸ்தி இதற்கு வேறாக அறியாமை என்ன இருக்கப் போகிறது அடுத்த ஸ்லோகம் ஆத்மா நேசமயோச்சி தயோரம் பிரபியம்தரம் ஆத்மாஜ் புண்ணிய தேகோ மாசு தயோரை ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மா அநாத்மா நம்ம சொல்றோம் இவர் என்ன சொல்றாரு ஆத்மா தேக விவேகா அப்படிங்கிற மாதிரி போடுறாரு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஆத்ம அநாத்ம விவேக ஆத்மா ஜானமயா புண்ணியா லக்ஷணங்களை சொல்லிகிட்டே வர்றார் இதெல்லாம் மனசில் வாங்கிக்கணும் வினிஷ்கலகா ஹேக்கா நியாமகா அந்த ஞானமயா புண்ணியா இப்படியே போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி தேகத்தை இதெல்லாம் மனசில் வாங்கிட்டு நம்ம தியானம் பண்ணினா நமக்கு மனசில் ஆழமாக இந்த ஞானம் பதியும் ஆத்மா ஜானமயா ஆத்மா அறிவுமயமானது அறிவு ஸ்வரூபம் அறிவே வடிவானது புண்ணியகா புண்ணியில தூய்மையானதுன்னு அர்த்தம் சுத்தமானது இப்ப என்ன போட்டுக்கணும் நான் அறிவு மயமானவன் நான் தூய்மையானவன் தேகா மாம்சமயா அசுச்சிகி இந்த உடம்பு எப்படிப்பட்டது மாசமயா இது அறிவு மயமா அறியாமை மயம் இது அறியாமை மயம்னு போடலவர் போடாம என்ன போட்டிருக்கார் மாம்சமயா மாம்சம்னா நமக்கு தெரியும் நமக்கு இருக்கிற இது பேரு மாம்ச பிண்டம்னே பேரு சரீரத்து ஏத்தத்து மாம்ச வசாதி விக்காரம் மனசு விசிந்தைய வாரம் வாரம் ஆகா இது மாம்சபயம் அசுச்சிகி அசுத்தமானது மனசையும் சேர்த்துக்கணும் உடம்பும் அசுத்தமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் வேர்வையாக வருது அடிக்கடி குளிக்க வேண்டியிருக்கு அப்புறம் கேட்க வேண்டாம் ஏகப்பட்ட துவாரங்கள் எல்லா வழியாகவும் அழுக்குகள் வெளியாயின்னு இருக்குது ஆகையினாலும் இது அசூச்சி மனசு மாத்திரம் என்ன சுத்தமாகவாக விட்டு தான் கழுவணும் மனசும் என்ன ஆகிறது மனசுலேயும் அசுத்த எண்ணங்கள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உடலும் தூய்மையற்றது உள்ளமும் தூய்மையற்றது முழுமையாக நூறு சதவீதம் தூய்மையாக இருக்காது ஏதோ நம்ம நல்ல காரியங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தத்தை சம்பாதிச்சுக்கிறோம் சித்த சுத்தியை ஆஹ மாம்சமயா அசுச்சிஹி இப்படி ரெண்டும் நேருக்கு மாறாக இருக்குது போய் நான் நினச்சிக்கிறேன்னு இந்த அசுத்தமான மாம்சமயமாக என்ன போய் நினச்சிக்கிறேன்னு அறிவுமயமான தூய்மையான என்ன போய் அறிவற்ற மாம்சமயமான தூய்மை இல்லாததோட என்ன நான் போய் சேர்த்துக்கிறேனே இதுக்கு மேலே என்னப்பா இருக்க போகிறது அறியாமை இதுவே அறியாமை அஜான பிரபவம் சர்வம்னா இல்லையா அதுதான் விளக்கங்கள்லாம் இதெல்லாம் அத்தப்பரம் அஜானம் கிம் அஸ்தி அடுத்த ஸ்லோகம் ஆத்மா பிரகாசக்ச ஆமாக்கம் ஹிமஜானமத்பரம் ஸ்லோகமெல்லாம் படித்தா அவங்களுக்கு கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாலே புரிஞ்சிடும் இருந்தாலும் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன் ஆத்மா பிரகாஷகா ஆத்மா அனைத்தையும் ஒளிர்விக்கிறது இங்கிலீஷில் இல்யூமீன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லியூமீன் பண்ணுறது ஆத்மா பிரகாஷகா கப்ரத்தேயம் போட்டிருக்கிறதுனால ஆத்மா பிரகாஷக பிரகாசம் கருதி இது பிரகாசக பிரகாசப்படுத்துறதுன்னு அர்த்தம் ஆத்மா எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது ஒளிர்விக்கிறது உணரச் செய்கிறது எல்லாம் ஒரே அர்த்தம்தான் ஒளிர்விக்கிறது அறிவிக்கிறது விளக்குகிறது தமிழ் அப்படின்னு சொல்லலாம் விளக்குகிறது அனாத்மா என்ன பண்ணுகிறது விளக்கப்படுகிறது அதனால் அது தாமசம் தாமசம்னா இருட்டு ஆத்மா பிரகாஷகா அப்புறம் தேகா தாமசா தாமசகானா இருளாக இருக்குது அதை நாம் தான் பிரகாசப்படுத்துகிறோம் நான் உடலை ஒளிர்விக்கிறேன் உணர்வாகிய நான் உடலையும் உள்ளத்தையும் ஒளிர்விக்கிறேன் உடலில் உள்ள ஞானேந்திரியங்களை ஒளிர்விக்கிறேன் அதன் வாயிலாக உலக பொருள்களை ஒளிர்விக்கிறேன் பிரகாஷ்யம்னு அர்த்தம் பிரகாஷக பிரகாஷ்ய தேகம் வந்து பிரகாஷ்யம் ஆத்மா வந்து பிரகாஷகம் அப்புறம் இன்னொரு பதமும் இருக்கு ஸ்வச்சா புண்ணியசப்தத்துக்கு தூய்மை இன்னே இந்த இடத்துல ஸ்வச்சான்னா தூய்மைனு தான் அர்த்தம் ஆனால் ஸ்வச்சம்னா இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் அசங்ககா அதாவது பிரகாசப்படுத்துகிற பொருளனுடைய குணதோஷங்களால் பிரகாசம் பாதிப்படைகிறது இல்லை இதெல்லாம் வந்து கட்டோபனிஷத்தில் மந்திரமாக இருக்குது அதாவது ஒளியானது பொருள்களை ஒளிர்விக்கிறது அது வந்து மலத்தையும் ஒளிர்விக்கலாம் நல்ல ஸ்வீட் ஸ்டாலில் இருக்கிற ஸ்வீட்டையும் லைட்டு பிரகாசப்படுத்தலாம் ஆனால் எதை பிரகாசப்படுத்தினாலும் அதோடய குணமெல்லாம் அதுக்கு போகாது அது டிட்டாச்சாக இருக்கும் வெளிச்சம் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து ராமாயணம் இந்த வேதா அவரோக்ஷானுபூதி புஸ்தகம் வச்சு படிக்கலாம் வெளிச்சத்தில் வேறு ஏதாவது நியூஸ் பேப்பரும் படிக்கலாம் நான் மரியாதையாக சொல்கிறேன் நியூஸ் பேப்பரும் படிக்கலாம் நியூஸ் பேப்பர் படித்தா அதனால் வெளிச்சத்துக்கு என்ன ஆச்சு ஒன்றும் கிடையாது நான் அபரோக்ஷானபூதி படிக்கிறதுனால அதுக்கு ஏதாவது புண்ணியம் போக போகிறதா போக போகிறது போகாது அப்போது இதில் இருக்கிற குறையோ குணமோ அதை பாதிக்காது அது மாதிரி உணர்வாகிய நான் உடலையும் உள்ளத்தையும் ஒளிர்விக்கிறேன் ஒளிர்விக்கப்படுகின்றவைகளினுடைய நன்மையோ தீமையோ உணர்வாகிய என்னை அஃபெக்ட் பண்ணாது என்னுடைய சுகத்தை நான் ஒளிர்விக்கிறேன் என்னுடைய துக்கத்தை நான் ஒளிர்விக்கிறேன் அறிகிறேன் சுகமோ துக்கமோ எனக்கு கிடையாது சுகத்தையும் துக்கத்தையும் நான் பிரகாசப்படுத்துகிறேன் ஆக அகம் அசங்கா அஸ்மி நான் சுகத்திலையும் ஒட்டலை துக்கத்திலையும் ஒட்டலை ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தா எல்லாம் தெரியும் ஆனால் அறிவால் தான் இதை சரி பண்ணிக்கணும் அப்போ நீங்கள் போட்டுக்கணும் நீங்கள் அதில் இன்னொன்று சேர்த்துக்கணும் அதில் ஸ்லோகத்தில் இல்லை சங்கஹா தேகா சங்கஹா இது என்ன பண்ணும் எப்போ பார்த்தாலும் கம்பெனி கேட்டுண்டே இருக்கும் எனக்கு நீ கம்பெனி கொடுக்குறியா அபரோக்ஷானுபூதி கிளாஸு கூட கம்பெனி வேண்டியிருக்கே இல்லையா தனியாக போனால் ஒரு மாதிரி சொல்லுவாங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனியாக வாங்க கம்பெனியோடு வாங்க அதுக்காக வேண்டான்னு சொன்ன எல்லாருக்கும் கம்பெனி வேண்டியிருக்கு சுவாமிகளுக்கு கூட ரெண்டு சிஷ்யன் இருந்தால் கம்பெனி தான் நல்லது சங்கஹானா என்ன அர்த்தம் பற்றுன்னு அர்த்தம் அசங்ககன்னா அர்த்தம் பற்றின்மை சங்கஹான்னா என்ன அர்த்தம் ஒட்டிக்கிறது எதுலேயாவது ஒட்டின்டே இருக்கிறது எதையாவது பிடிச்சிட்டு இருக்குது சும்மா இருக்க முடியாது எதுலையாவது ஒட்டிக்கிறது அதோடு ஒட்டிக்கும் இப்படி சொல்லப்போனால் இந்த உடம்பு கொஞ்சம் தாரம் எடுத்து பூசின்ட்டு என்ன ஆகும் தாரம் எடுத்துன்னு ஏன் இப்படிலாம் உங்களுக்கு கற்பனை போகுது கார் அதாவது தார் எடுத்து போச்சுன்னா தார் ஒட்டுமோ ஒட்டாதா ஒட்டிக்கும் அதே மாதிரி அப்பா அம்மா உறவெல்லாம் மனசுக்குள்ளே ஒட்டின்னு இருக்கா இல்லையா ஒட்டிக்கிட்டுருக்கு அப்பா அம்மா மனைவி மக்கள் கொல்லாம் அபிமானம் ஒட்டின்னு இருக்கு ஆட மனசில் ஒட்டிக்கும் மனசில் ஒட்டிக்கும் அபிமானம் ஒட்டிக்கும் பற்று ஒட்டிக்கும் உடம்புலையும் எதாவது சாதனங்கள் பட்டால் ஒட்டிக்கும் சந்தனத்தை வச்சா ஒட்டிக்கிறது நல்லா ஒ ஒட்டிக்கும் ஆனால் உணர்வில் எதாவது ஒட்டுமோ ச உணர்வுக்கு சந்தனமாக வைக்க முடியும் உணர்வில் சந்தனம் ஒட்டுமா குங்குமம் ஒட்டுமா நான் தாருன்னு சொன்னால் கொஞ்சம் சம்சாரத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சொன்னேன் அதனால் வந்து நீங்கள் சந்தனம்னு நினச்சிருந்தாலும் தப்பு இல்லை உடம்போட எல்லா வஸ்தும் உடம்பு எதை வந்து இது பண்ணுறதோ இருட்டாகவும் இருக்குது ஒட்டிக்கவும் செய்கிறது உடம்பும் மனசும் இருட்டாகவும் இருக்கு ஒட்டிக்கவும் செய்கிறது ஆத்மா வெளிச்சமாக இருக்கு அப்படி புரிஞ்சு ஒட்டாமையும் இருக்கு நம்ம கலோக்கியல் பாஷையில் சொன்னா புரியுது ஆத்மா வெளிச்சமாகவும் இருக்கு ஒட்டாமையும் இருக்கு உடம்பு இருட்டாகவும் இருக்கு ஒட்டிக்கவும் செய்கிறது இது ரெண்டையும் ஒன்னாக்கிறது எவ்வளோ முட்டாள்தனம் தயோர் ஐக்கியம் பிரபஷ்யந்தி கிமஜான மத்பரம் அடுத்தோக்கோ சதூ நோய்த் பிரச்சியமோ சதூப்ப देहो தேகோ நித்தோய்தய பிரபரம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஆத்மா நித்திய சத்யசத் அனாத்மா தேகா அனித்யா அசத்து ஆஹா உணர்வு யாண்டும் உள்ளது இப்படி சொல்லணும் உணர்வு யாண்டும் உள்ளது உணர்வுனால் என்னன்னு கேட்க விடாது இங்கே திடீர்னு சுவாமி திடீர் திடீர்னு மாற்றி மாற்றி சொல்கிறீங்களா ஆத்மாங்கிறீங்க உணர்வுங்கிறீங்க என்னதுன்னு கேட்ட கேட்கக்கூடாது உணர்வே ஆத்மா ஆத்மா உணர்வு ஒன்று உணர்வு மூன்று காலத்திலும் இருக்கிறது நித்தியம்னா மூணு காலம்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தத்தில் சொன்னால் காலத்தை கடந்தும் இருக்கிறது காலசாட்சி காலசாட்சி காலத்தை அறிகிறேன் இல்லையா கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் கிருஷ்ணர் கீதையில் சொன்னார் இல்லையா வேதாகம் சமதீத்தானி வர்த்தமானி சார்ஜுன பவிஷியாணி ச பூதானி மாம்து வேதனை ஆகையினால மூன்று முக்காலத்தையும் அறிபவன் முக்காலத்தில் என்ன நடக்கும்னு அறிபவன் இல்லை உடனே வந்து ஓஹோ வேதாந்தம் படித்தா மூணு காலத்திலையும் நடக்கிறதுலாம் தெரியுமா ஜோசியம் கடை வச்சுள்ளாமான்னு கேட்கக்கூடாது மூணு காலத்தையும் அறிவு மூணு காலத்திலையும் நடக்கிற விசேஷத்தையெல்லாம் என் அறிஞ்சு நமக்கு என்ன ஆக ஈஸ்வரனோட வேலை இது வேணால் அவர் பண்ணிவிட்டு போட்டோம் நமக்கு என்னத்துக்கு நமக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறது அறிய போக தவிர அவசியம் இல்லை என்னட்டா எது நடந்தாலும் மாற போகிறது என்ன நடந்தாலும் அது மாறத்தான் போகிறது ஆகையினால் எந்த நிகழ்ச்சியும் நிலையானது அல்ல இல்லை ஆத்மா நித்யா ஆத்மா மூன்று காலத்திலும் இருப்பது காலத்தை கடந்தது காலத்தை அறிவது அனாத்மா எப்படிப்பட்டது அது மாத்திரமில்ல ஆத்மா இருப்பாக இருப்பது ஆத்மா இருப்பாக இருப்பது உடலும் மனமும் என்னென்னா இருப்பது எல்லாம் சொல்லுவேன் நான் இருப்பது உண்மையல்ல இருப்பே உண்மை இருப்பது உண்மையல்ல இருப்பே உண்மை என்னை டிபெண்ட் பண்ணி தான் மனசும் புத்தியும் இருக்குது நான் மனசும் புத்தியும் டிபெண்ட் பண்ணி இல்லை என்னை சார்ந்து உடலும் உள்ளமும் இயங்குகின்றன உடலை சார்ந்து உணர்வு இல்லை உணர்வாகிய நான் இல்லை உணர்வாகிய என்னை சார்ந்து உடலும் உள்ளமும் இயங்குகின்றன உணர்வாகிய நான் அவைகளை சார்ந்திருப்பதில்லை தேகா அனித்யா அசன்மயா இருப்பற்றது ஒரே அசத்து மயங்கிறது அனித்யம் ஞாபகம் வச்சுக்கணும் உடலும் உள்ளமும் காலத்திற்கு உட்பட்டது குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே இந்த ரெண்டையும் ஒன்றுன்னு நினைக்கிறத காட்டிலும் அஜானம் என்ன இருக்க போகிறதுங்கிற தயோரைக்கியம் பிரபியான ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வாப்ததேகாய தட்சிணா மூர்த்தஜே நம ஐயனே எனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதி குருநாசஸ்வாமிகி